அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் பிறகு அறிவை பெற்றுவிட்டால் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் ஆவார்கள் உயிர்கள் அனைத்தும் ஒன்று திரண்ட படைகளாகும் அவற்றில் தங்களுக்குள் புரிந்து கொண்டவை சேர்ந்து கொள்கின்றன அவற்றில் புரிந்து கொள்ளாதவை நிற்கின்றன அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் உயிர்கள் என்ற வார்த்தையிலிருந்து ஆயிஷா ரபியல்லா அவர்கள் அறிவிப்பதாக உள்ளது புகாரி மூன்று